வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுரகாண்டம் அசமுகி சோகப்படலம் கழலினான் படுக்கழலினான் மாதர்க்கை எரிதலும் குருதிநீர் எழுந்த தன்மையால் திரல் கெழு வெய்ய சூர்திருவைச் சுட்டிடும் குறைபடு ஞியின் கோலம் போலுமே திரைந்து எழு குடிஞ்சை போல் குருதி சென்றிட கரம் துமிபடுதலும் கவன்று வீழ்ந்தனள் வருந்தினள் அறற்றினள் மறிமுகத்தினாள் விருந்திடு கனலுடை வேலை போன்றுளாள் மருண்டனள் பதைத்தனள் மறித்த கையினள் விருண்டனள் நிலன் உறவியன் கையேற்றினள் உருண்டனள் வெறினுடன் உரமும் தேயுரப் புரண்டனள் செக்கரில் புயலில் தோன்றுவாள் புரந்தரன் தேவியை பொம்மெனப்பிடித்துரந்தருவாயிலிட்டுன்பன் நீண்டனா விரைந்திடும் சென்றிடும் மேளும் வீழ்ந்திடும் இருந்திடும் சாய்ந்திடும் இறங்கும் சோறுமே கடித்திடும் இதழினைக் கரை கண்மீச்செலக் குடித்திடும் உமிழ்ந்திடும் குவலையத்திரீ பெயர்ந்திடும் துளக்கும்ென்னியை இடித்தன கரித்திடும் எயிற்றின் மாலையே திகைத்திடும் நன்றுனம் செய்கை ஈது என நகைத்திடும் அங்குலி நாசியில் தொடும் புகைத்து என உயிர்த்திடும் புவியைத் தாள்களால் புகைத்திடும் புகையழல் உமிழும் வாயினால் உம் என உறப்பிடும் உருமுக்காறு என விம் எனச் சினத்திடும் எரிவிழித்திடும் தெம்முனைப் படையடும் சேனை வீரனை விம்மிதப்படும் உடல் வியர்க்கும் வெள்குமே அற்றிடுகரத்தினை அறாத கையினால் தெற்றனை எடுத்திடும் தெரிந்து நோக்கிடும் ஒற்றிடும் விழிகளில் உகுக்கும் சோரி நீர் இற்றியவர் பட்டனர் என்னின் என்னுமே வீவதே இனியனும் வினையினேன்றனக்கு ஆவதோ இஹ்தனும் ஐயகோவெனும் ஏவரும் புகழ்தரும் எங்கள் அண்ணற்பால் போவதெவ்வாறெனப் புலம்பு கொள்ளுமே காசினிதனில் வரும் கணவர் கைதொடக் கூசுவரே எனும் குறிய பங்கு என பேசுவரே எனும் பிறரும் வானுளோர் ஏசுவரே எனும் என் செய்கேன் எனும் தேவர்கள் அனைவரும் சிந்தித்தென்கரம் போவது புணர்த்தனர் பொன்றுவேன் இனி முன்னரே அவரை அட்டுலகேவையும் முடிப்பனென்றெண் நிச்சீருமே பாருயிர் முழுவதும் படுத்திடுவோ எனும் ஆறழல் வடவையை அவித்திடோ எனும் பேரு மருத்தினைப் பிடித்திடோ எனும் மேருவை அலைத்தனன் வீட்டுகோயனும் பீழுரும் எழிலிகள் பிறவும் பற்றியே மீளறிதனும் வகை மிசைந்திடோவெனும் நாளினை முழுவதும் நாளுடன் வரும் கோளினை முழுவதும் குறித்திடோவெனும் தீர்த்த கையிழந்து யான் தெருமந்து உற்றது பார்த்தி கெழும் கொல்லிப் பருதிவானவன் ஆர்த்திடும் தேரொடும் அவனைப் பற்றியே ஈர்த்தனன் வருவதற்கு எழுந்திடோ எனும் கண்டது ஓர் பருதியைக் கறித்துச் அண்டர்கள் யாரையும் அடிசிலாகவே உண்டு எழு கடலை உறிஞ்சிக் கைப்புறத் தென் கழி திரும்புகோய் தெம் நலம் நீடியதென்னம் காயிடைத் துண்ணிய தீம்பயன் சுவைத்திட்டாலென பின்னொரு மதியனைப் பிடித்துக் கவ்வி மெய் இன்னம் நுகர்ந்து எரிக நோயனும் இந்திரன் கழிற்றினை ஏனைத் தந்தியை செம் துவர்க்காயெனச் சேர வாய்க்கொளா ஐந்தரு இலைகளா வெண்மலர் வெம்துகளா கொடுமி செய்கையனோயெனும் தாக்குகோ பணிகளைத் தலை கிழக்குற நீக்குகோ பிளம் படுநிலையத்தோரையும் தூக்குகோ புவனியை சுழற்றி மேல கீழாக்குகோ அருந்துகோ வெனும் ஆரும் அச்சூரையினையென அசமுகிவையாள் சூரன் தங்கை மால் உளத்தினள் இறப்பது துணிவால் பேர் இடும்பையல் தொலை உராமானமே பிடித்தாள் வீரவன்மையளாதலின் உரைத்தனள் வெகுண்டாள் வெகுழும் எல்லையில் கண்டனள் துன்முகி வெய்ய தகுவ தம் குலத்துதித்தனாயினும் தகவின் புகுதி சால்வு உணர் புந்தியளாதலின் பொறுக்கென்று இகுளை முந்துற வந்தனள் இணையனை செய்தாள் வையமென் செய்யும் வானகமென் செய்யும் மற்றைச் செய்ய வானவர் என் செய்வர் வரைகள் என் செய்யும் ஐயமால் கடல் பிறவுமென் செய்திடும் அவனால் கையிழந்திடின் உலகெலாம் முடிப்பது கடனோ பாறும் வானமும் திசைகளும் பல்லுயிர்த் தொகையும் சேரவே முடித்திடுவதை நினைந்தனை செய்யின் ஆறும் நின்றனை என் செய்வர் அவைகளா முடைய சூரனே உனை முனிந்திடும் அவன் வளம் தொலையும் ஆதலால் மனத்தொன்று நீ எண்ணலை அவுணர் நாதனாகியவைய சூர் முன்னுரணாம் போய் ஈதலாம் சொலில் இமையவர் கிளையலா முடிக்கும் போதலே துணிவென்றனள் பின்னரும் புகழ் ஞானமில் சிறுவிதி நடாத்தும் வேள்வியில் வானவர் தங்களின் மடந்தை மார்களில் தானவர் தங்களில் தத்தம் மேய்களில் ஊனமில்லோரையாம் உரைக்கவல்லமோ நிறைவரும் கண்ணுதல் நிமலர்க்கேயலால் அணையணையடை தரும் அறிஞர்க்கேயலால் எனை ஏற்பதோர் வினைப்படும் இழித்துயர் நீங்குமோ ஆகையின் மங்கை நீ அறற்றல் வெள்கியே சோகமும் கொள்ளலை துயரும் இன்பமும் மோகமும் உயிர்க்கெலாம் முறையிற்கூடுமாள் ஏகுதும் எழுகனை எம்பித்தேற்றினாள் மொழிந்து துன்முகி தெளித்தலும் நன்றென முன்னா எழுந்து துண்ணென அசமுகி என்பவள் இலதாய் கழிந்த துன்பொடு நின்றதோர் சசீனைக் காணூ அழிந்தமானவன் தீச்சுட இணையென அறைவாள் துப்புருத்திய அண்டங்கள் யாவினும் சூரன் வைப்புருத்திய திகிரியும் ஆணையும் வழங்கும் இப்புறத்தினில் ஒழிப்பினும் இதுவன்றி அண்ட தப்புறத்தினில் ஒழிப்பினும் பிழைப்புமக்கு அரிதே மறைதல் உற்றிடும் இந்திரன் தன்னை இவ்வனத்தின் உரைதல் உற்றிடும் உந்தனை ஒழிந்தவானவரை இறைதனில் பற்றி ஈர்த்துப் போய் என்னகர் தன்னில் சிறைப்படுத்துவன் திண்ணமெங்கோ மகன் செயலால் உங்கள் தம்மையான் சிறைப்படுத்தேன் எனின் உலகம் எங்குமாழ்கின்ற சூரப்பன்மாவெனும் இறைவன் தங்கையன்றியான் எனதுரந்தனில் எழுந்தனவும் கொங்கையன்றியான் பேடியே குறிக்கொளென்றவன்றாள்